அவர்கள் மரணிக்கும் வரை அவர்களின் குடும்பத்தினர் தொடர்ச்சியாக இரண்டு நாட்கள் தொழில் கோதுமையின் உட்டியை கூட வயிறு நிரம்ப சாப்பிட்டதில்லை ஒரு நேரம் உண்டால் மறுநேரம் பட்டினியாக இருப்பாரி ஐந்து நான்கு ஒன்று ஏழு மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததிலிருந்து மரணிக்கும் வரை தொடர்ந்து மூன்று நாட்கள் மணி கோதுமை உணவை கூட அவர்களின் குடும்பத்தினர் வைர நிரம்ப சாப்பிட்டதில்லை என்று உள்ளது